நற்கூலியை நாடியவராக ஒரு மனிதன் தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்தால் அது அவனுக்கு தர்மம் செய்த கூலியாகும் என நபிசல்லாஹு அலிஹல்ல அவர்கள் கூறினார்கள் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு